அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் நல்ல பண்புடையவர்கள் தனக்கு துன்பம் ஏற்பட்ட காலத்தில் உதவி செய்தவர்களின் நட்பை ஏழு பிறவியிலும் மறக்காமல் இருப்பார்கள் தூய்மையான உள்ளத்துடன் செய்த உதவியை ஒருபோதும் நாம் மறக்க கூடாது துன்பப்படும் நேரத்தில் உதவி செய்தவர்களின் நட்பையும் நாம் ஒருபோதும் விளக்கக்கூடாது மரவர்க்க மாசற்றார்ண்மை தொறவர்க்க துன்பத்து நட்பு என்கிறார் திருவள்ளுவர் இந்த குரலுக்கு பொருத்தமாக இந்த கதை இருக்கிறது பாருங்கள் முதலாளியை காப்பாற்ற விரும்பிய அந்த குதிரை திருடர்களை காலால் உதைத்து தள்ளியபடி முன்னால் ஓட துவங்கியது திருடர்களும் குதிரையை தாக்க துவங்கினார்கள் குதிரையின் உடலெங்கும் காயம் ஏற்பட்டது அந்த காயத்தை பொருட்படுத்தாத குதிரை தன் முதலாளியை காப்பாற்றும் நோக்கத்தில் மிக வேகமாக ஓடத் தோங்கியது திருடர்கள் வந்த குதிரையால் இந்த குதிரையின் வேகத்தை பிடிக்க முடியவில்லை குதிரை தன் முதலாளியை வீட்டில் கொண்டு வந்து சேர்த்ததுடன் வாயில் நுரை தள்ளியவாறு அப்படியே மயங்கி விழுந்தது தன் உயிரையும் பொருளையும் காப்பாற்றி நன்றியோடு பார்த்த முதலாளி வீட்டுக்குள் சென்றான் அங்கிருந்த பணியாட்கள் அந்த குதிரையின் மயக்கத்தை தெளிவித்தார்கள் அதற்கு உணவு அளித்தார்கள் அதன் உடலங்கும் ஏற்பட்ட காயம் மாற பல ஆகியது அந்த குதிரை நலமடைந்து விட்டாலும் அதனால் முன்பு போல் வேகமாக ஓட முடியவில்லை நொண்டியபடியேதான் நடந்தது பயனற்ற அந்த குதிரையை செல்வந்தன் கவனிக்கவில்லை அதன் கண்களும் பார்வை இழக்க துவங்கின அதன் நிலை மிகவும் பரிதாபமாக ஆனது பயனற்ற குதிரையால் தேவையற்ற செலவு வருவதாக எண்ணிய அந்த செல்வந்தன் அந்த குதிரையை வீட்டை விட்டு விரட்டும்படி பணியாட்களுக்கு கட்டளையிட்டான் பணியாட்களும் அந்த குதிரையை வெளியே தள்ளி கதவை தாழிட்டார்கள் பசியால் துடித்த அந்த குதிரை நகரம் முழுவதும் அளைய துவங்கியது அந்நகரத்தில் யாருக்காவது ஏதேனும் குறை ஏற்பட்டால் மத்தியில் அமைக்கப்பட்டிருந்த மணியை அடிப்பார்கள் உடனே அந்த ஊரின் முக்கியமான பெரியவர்கள் அங்கு கூடி அவரின் குறையை தீர்த்து வைப்பார்கள் அதுதான் அந்த ஊரின் வழக்கமாக இருந்தது பசியுடன் வந்த குதிரை அந்த மணிக்காக கட்டப்பட்டிருந்த கயிற்றை வைகோல் என நினைத்து தின்பதற்காக அதை பிடித்து இழுத்தது மணியோசை கேட்டு வந்த அந்த நகர பெரியவர்கள் அந்த குதிரையை பார்த்தார்கள் எலும்பும் தோளுமாக இருந்த அந்த குதிரையை பார்த்த பெரியவர்கள் அது செல்வந்தனின் குதிரை என்பதையும் செல்வந்தனை திருடர்களிடம் இருந்து காப்பாற்றிய குதிரை அதுதான் என்பதையும் அறிந்து செல்வந்தனை விசா வரச் செய்தார்கள் அவனோ இந்த குதிரை மிகவும் பயனற்றது அதனால்தான் நான் அதை விரட்டிவிட்டேன் என் மீது எந்த தவறும் இல்லை என்று வாதிட்டான் இந்த குதிரை எவ்வளவு அருமையான குதிரை தெரியுமா எவ்வளவு வேகமாக ஓடும் திருடர்களிடம் இருந்து காப்பாற்றியதால் தானே இது இப்படியானது உன் உயிரை காப்பாற்றிய இந்த குதிரையிடம் உமக்கு சிறிது கூட நன்றி இல்லையா இதற்கு நாள்தோறும் நல்ல உணவளித்து பாதுகாக்க வேண்டியது பொறுப்பு ஒவ்வொரு வாரமும் எில் ஒருவர் வந்து இந்த குதிரையை பார்வையிடுவோம் இந்த குதிரைக்கு ஏதேனும் உமக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் என்று தீர்ப்பு வழங்கினார்கள் கவிழ்ந்த அந்த செல்வந்தன் அந்த குதிரையை தன் வீட்டிற்கு ஓட்டி சென்றான் ஐந்தறிவு உடைய குதிரை தன் முதலாளிக்கு ஏற்பட்ட துன்பம் அறிந்து சிறிதும் தன்னை பற்றி பொருட்படுத்தாது தன் முதலாளியை காப்பாற்றியது ஆனால் அந்த முதலாளியோ அனைத்து வசதிகளும் இருந்த போது கூட காப்பாற்றிய குதிரையை கவனிக்காமல் விரட்டியது மிகவும் இரக்கமற்ற செயலாகும் குதிரை செய்த புண்ணியத்தால் ஊர் மக்கள் முதலாளிக்கு தகுந்த அறிவுரை வழங்கி பாதுகாக்கும் உரிமையை அந்த குதிரை பெற்றது நாம் பிறருக்கு முடிந்த நன்மையை செய்வோம் வளமோடு வாழ்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்